வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பிறரை கேலி செய்பவன் தன்னை கேலி செய்ய அனுமதிக்க வேண்டும் ஆம் பிறரை கேலி செய்பவன் தன்னை கேலி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்கிறார் ஜான்சன் நன்றி வணக்கம்